சேர்களை என் ஆசான் வீரராக பார்க்க இருப்ப காலசீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜபுரம் ஆழ்த்திருக்க நிர்வாகிகளே கோவில் கலைஞர்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவியர் வழி செய்த ஸ்ரீ சூரிய சிலகம் தொடர்புபன்யாசத்தின் உபயதாரர்களான வைஷால்பதி திருமதி ஜே லட்சுமிபாய் அம்மேர் அவர்களே திருமதி அலமேலு புருஷோத்தம் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் ஐம்பத்தி ஒன்று ஆக்ராந்தியாக வாஹியமானம் பசுமிவ ஹரிநா வாககோ அக்ரியோ ஹரிநாம் பிராமியந்தம் பக்ஷபாத்தா ஜெகதி साक्षी नेत्र भावे धामनाम समरुचि सर्वकर्मसाक्षी शत्रु नेत्रश्रुतीनावज वयोध्येष्टे धामीय सघनु नूतुक मयूरगवि तमाशा और யாருக்கும் யாருக்கும் அப்படின்னா சூரியனுடைய தேரோட்டியாகிய அருணனுக்கும் அவனுடைய தம்பியாகிய கருடாழ்வாருக்கும் அப்படி ஒப்புமை பண்ணுகிற போது அவர் மனசில் என்ன நோக்கம் அப்படின்னா உலகமெல்லாம் அருணனை வந்து இடுப்புக்கு கீழே அங்கங்கள் இல்லாதவன் என்று இகழ்கிறது கருடாழ்வார ரொம்ப வசதியா பேசுது ஏன்னா கருடாழ்வார் பெருமாளுக்கு நேரடி வாகனமா இருக்கிறார் உடம்புல அங்கதீனம் இல்லாதவர் உயர்ந்து எடுத்து வாகனம் என்று அருணனை குறைச்சும் கருடனை உயர்த்தியும் பேசுகிறார்கள் உலகத்தில் உள்ளவர்கள் ஆனா இந்த ஸ்லோகத்திலே அவர் என்ன சொல்றார் உண்மையில பார்க்க போனா கருடாழ்வாரை விட அருணன் தான் வசதி இன்னின்ன காரணங்களாலே அப்படின்னு சொல்ற அது என்ன காரணம் அப்படின்னா பெருமாள் வந்து கருடாழ்வார் மேல ஏறி கொண்டு தன் கால்களாலே கருடனுடைய சிறகுகளுக்குள்ளே நுழைத்து உதைப்பதனாலே அவன் கருடன் வேகமா போறான் பெருமாள் கிட்ட காலால உதவாங்காதனால் கருடனுக்கு ஒரு நாள் கூட இல்லை நித்தம் உததான் ஆனா அருணனை யாரும் உதைக்கிறது இல்லை சூரிய நாராயணன் கம்பீரமா தேர்ல உக்காந்துருக்கிறான் அருணன் வந்து அழகா தேரை ஓட்டிகிட்டு போறான் அடுத்தாப்புல இவன் ரெக்கைகளை அடிச்சுக்கிட்டு உலகம் போறான் சுத்துறான் இந்த கருடன் ஆனால் அருணனும் தேரில் அமர்ந்த வண்ணம் அழகா பயணிக்கிறான் இந்த பாம்புகள் இருக்கே பாம்புகளுக்கு வந்து நேத்திர சுருத்தின்னு பேரு அதாவது கண்களாலே ஒலியை கேட்கக்கூடியவை பாம்புகளுக்கு காதுன்னு தனியா கிடையாது ஆனா கண்களாலே அவை கேட்கக்கூடிய திறன் படித்தவை அதனால அதுக்கு நேத்திர சுருத்தின்னு பேர் இந்த அப்பாவி பாம்புகள் இதுக்கு கையில்ல காலில்ல வெறும் வயிற்றாலே ஊர்ந்து போகின்றன அவற்றை போய் பகைத்துக் கொண்டான் இந்த கருடன் இந்த கருடனை கண்டு அந்த பாம்புகள்லாம் பயப்படுது பாம்புகள்லாம் பயப்படுறது இல்ல அருணனை கண்டு யாருமே பயப்பட மாட்டாங்க இப்படி எல்லாம் நம்ம பாக்குற போது கருடாழ்வார் வந்து அருணனை விட மட்டும்னு தான் சொல்லணுமே தவிர கருடாழ்வார் வசத்தின்னு சொல்றதுக்கு என்னங்க இருக்கு என்று சொல்லி அருணனை உயர்த்தி இந்த ஸ்லோகத்திலே பாடுற இது ஒரு தமாஷான ஒப்புமைதான் பனிரெண்டு ஆழ்வார்களிலே சிறந்தவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா எந்த ஒரு ஆழ்வாரையும் தனியா ஒசத்தி பேசுறது தப்பு ஆனா அந்தந்த ஆழ்வாரை பத்தி பேசும்போது மற்ற ஆழ்வார்களை விட இந்த ஆழ்வாரை என்னென்ன காரணத்துக்காக உயர்ந்தவர்ங்கிற மாதிரி பேசுவாங்க அது மற்ற ஆழ்வார்களை மட்டும் அப்படின்னு கேட்டா அதுக்கு நகிணிந்தா நியாயம்னு ஒன்று சொல்லுவாங்க நகிணிந்தா நியாயம்னா ஒரு பகவானுடைய வியூகத்தை உயர்த்தி பேசுற போது மற்றதை பார்க்கறதுக்கு மட்டந்த மாதிரி இருக்கும் அது வந்து மட்டந்ததாகாது இதை வசதி பேசுறது தானே தவிர அதை தப்பா எடுத்துக்கப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நகிணிந்தா நியாயத்தின்படி இங்கே கருடாழ்வார் இகழப்படவில்லை உயர்த்தப்படுகிறார் அவ்வளவுதான் ஏன்னா அருணனுக்கு ஒரு ஊனமுற்றோர் கோட்டாவில தான் அங்க இடம் கிடைச்சிருக்கு அருணனுக்கு இடுப்புக்கு கீழே உறுப்புகள் இல்லை அவரு வந்து தன்னை பத்தி குறைவா நினைச்சுக்க கூடாது இல்லையா சில பேருக்கு ஒன்றை கண்ணு இருக்கும் அவங்கள ஆறுதல் படுத்துறதுக்காக என்ன சொல்லுவாங்க தெரியுமா ரேய் ஒன்றை கண்ணு லட்சத்துல ஒருத்தனுக்கு வாக்கியம் ஏன் தெரியுமா அது மகா பெரிய எல்லாருக்கும் வாக்கியாது ஒன்றரை கண் ஆறு விரல் சில பேருக்கு ஆறு விரல் முளைச்சிருக்கும் சில பேருக்கு ஏழு விரல் எல்லாம் முளைச்சிருக்கும் இதை பார்த்து அவங்க சங்கடப்படக்கூடாதுங்கிறதுக்காக என்ன சொல்றது இது பெரிய அதிர்ஷ்டம் அவனுக்குன்னு சொல்லி வைக்கிறது அது உண்மையில அதிர்ஷ்டம் இல்லை அவர்களை ஆறுதல் படுத்துறதுக்காக சொல்றது அப்போ உலகத்தில் ஒன்றரை கண்ணன்லாம் அதிர்ஷ்டசாலினா ஒழுங்கான கண்ணு உள்ளவனா துரதிருஷ்டசாலின்னு அர்த்தமா அப்போ உலகத்தில் தொண்ணூறு பெர்சென்ட் துரதிருஷ்டசாலின்னு ஆயிடும் அது யாரையும் இறக்குறதுக்காக பேசுறது அல்ல ஒரு குறிப்பிட்ட நபரை ஆறுதல் படுத்துறதுக்காக பேசுறது அருணனுக்கு இடுப்புக்கு கீழே உறுப்புகள் இல்லை அதனால அவர் வந்து ஸ்லாகிய குறைவாக நினைக்கப்படுகிறார் உலகத்தில் அந்த எண்ணம் மாற வேண்டும் என்பதற்காக அருணனை உயர்த்தி பேசுறார் அவ்வளவுதான் இங்கே இனி பதம் பிரிச்சு பார்க்கலாம் ஆக்ராந்தியா வாக்கியமானும் பசுமிவ ஹரிணா அதாவது ஆக்ராந்தியாக வன்முறையாலே அடி உதயினாலே பலாத்காரத்தினால என்ன பலாத்காரம் அப்படின்னா கருடாழ்வாரு பெருமாள் வந்து காலால உதச்சிக்கிட்டே இருப்பார் ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா கருடாழ்வார் வேணும்னே அப்பப்ப ஸ்பீடு டல்லரி பாரா எதுக்குன்னா அப்பதான் பெருமாள் காலால உதைப்பாரு பெருமாள் உதவாங்கிறது ஒரு சுகம் அவருக்கு பெருமாள் உதைக்கிறாருன்னா ஃபுட்பால் உதைக்கிற மாதிரி உதைக்கிறாரு சும்மா அந்த காலை தூக்கி சிறுகு இடுப்புல நுழைச்சி லேசா அப்படி ஒரு உந்துதல் கொடுப்பார் செய்யறோம் போ போ அப்படின்னு நம்ம தோலை தட்டுற மாதிரி அந்த பாதஸ்பர்சம் அடிக்கடி தனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக கரெட்டார் என்ன பண்ணுவாராம் வேணும்னே டல்லா போவாராம் மெல்ல போவாரான் இவர் அடிக்கடி உதைப்பாராம் அது அவருக்கு ஆனந்த கிழகெழுப்பு இந்த சின்ன கைக்குழந்தை இடுப்புல தூக்கி வச்சிருக்கிற போது அந்த கை என்ன பண்ணணும் தன்னுடைய பிஞ்சு கையினால நம்ம கன்னத்துல அறையும் தப்பு சப்பு சப்பு சப்புனு அறையும் அதை வந்து யாரும் சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை என்ன கன்னத்துல அறையறே உன் என்ன பண்ற பாரு அப்படின்னு அந்த கையை யாரும் வெட்டி போடுறது இல்லை இன்னும் ரெண்டு அரை கிடைக்காதான்னு ஆனந்தமா எதிர்பார்ப்பாங்க அது மாதிரி ஆக்கிராந்தியாக பலாத்காரத்தினாலே வன்முறையினாலே வாக்கியமானம் வாக்கியமானம்னா வாகனம் ஆக்கப்பட்டவன் கருடன் ஆக்கப்பட்டவன் கருடன் அப்படின்னா கருடாழ்வார் பெருமாளோட யுத்தம் செய்தான் என்ன என்றெல்லாம் நினைச்சாராம் தனக்கு வரமாக என்ன வேணும்னா உமக்கு வாகனமாக வேண்டும் உமக்கு துவஜமாக வேண்டும் கேட்டாரன் ஆக கருடாழ்வார் வந்து தேசிய ஒரு இடத்துல சொல்ற ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற சுதையாலான கருடாழ்வார பெருமாளுடைய இன்னொரு ரூபம் பெருமாள் அங்க ரங்கநாத பெருமாள் அங்கிருந்தது கிருடாழ்வார பார்க்கிற போது என்ன நினைக்கிறாரா தன்னுடைய உருவத்தை கண்ணாடியில் பார்க்கிறதாக நினைக்கிறாரா தன்னைப் போலவே சகல மகிமைகளும் பெருமைகளும் உள்ளவன் என்று திருப்பேரையில சுந்தரபாண்டிய எழுதி என்ற ஒரு ராஜா என்ன பண்ணினா சாமவேத வல்லுநர்கள் நூத்தி எட்டு பேரை கொடியமிருத்த வேண்டும் என்று நினைச்சான் அப்படி குடியமர்த்தப்படுகிற அந்தணர்களுக்கு தகுந்த வசதிகளும் சன்மானமும் அளிக்கப்படும் என்று பரையறிவித்தான் நூத்தி ஏழு பேர் கிடைச்சு போச்சு நூத்தி எட்டாவது ஆள் கிடைக்கல ரொம்ப வருத்தப்பட்டு பெருமாள் கிட்ட அப்ப பெருமாள் என்ன பண்ணினாரா கருடாழ்வார நூத்தி எட்டாவது பிராமணர் அனுப்பி வச்சாரிப்பேரை வரலாறு இந்த காரியம் பண்ணினதுக்காக கருடாழ்வாருக்கு பெருமாள் என்ன பண்ணினார் போனஸ் மாதிரி அந்த கோவில் பெருமாளுக்கு சரி சரிசமமான நிலையிலே கருடாழ்வார் இருக்கும்படி கருடாழ்வாருடைய பொசிஷன் கொஞ்சம் விலகி இருக்கும்படி பண்ணினார் இன்னைக்கு அந்த கோவில் அப்படிதான் இருக்குன்னு சொல்லுவாங்க கருடாழ்வார் பெருமாளுக்கு வாகனமாக ஆக்கப்பட்டார் என்றால் கருடாழ்வார் வேத நான்கு வேதங்களும் அந்த கருடமயமாக இருக்கின்றன வேதத்தின் நாயகனாக அவன் இருக்கிறான் அதை வந்து கருடனை அவன் வாகனமாக கொண்டான்னு சொல்றான் வாகனம் என்ன பண்ணும் ஒரு நபரை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும் வேதம் என்ன பண்ணுது பகவான வைகுண்டத்திலிருந்து எட்டும்படி பண்ணுது வேதத்தில் இருக்கிற வாசகங்களாலே வசனங்களாலே பகவான் இப்படிப்பட்டவன் என்று விளக்குகிறது வேதங்களில் என்ன நமக்கு வைகுண்டத்தை பற்றி அறிவு இருக்காது பகவானை பற்றி விவரம் தெரியாது அப்போ நமக்கு புரியாத ஒரு விஷயத்தை மிக உயர்ந்த இடத்திலிருந்து நமக்கு புரிய வைப்பதனாலே அவன் வாகனமாக சொல்லப்படுகிறான் வக்கியமானம் பசும் இவ பசுனா சாதாரணமா விலங்குன்னு அர்த்தம் இந்த இடத்துல சாதாரண ஒரு குதிரை போலே எப்படி வந்து ஜட்கா வண்டியில குதிரை வண்டிகாரம் வந்து ஒரு குதிரையை நுழைச்சு அடிச்சு ஒரு வாகனமாக ஆக்குவானோ அது போல ஒரு சாதாரண குதிரையை வாகனமாக்குவது போல கருடாழ்வார பார்த்து ஓ மேல நான் பச்சை குதிரை எழுவேன் அப்படின்னு உட்காந்துருக்காங்க ஆனால் அருணன் மேலே சூரியன் வந்து பஜக்குவரை ஏறுவதில்ல அருணன் வந்து ரொம்பவும் கௌரவமான ஒரு டிரைவராக இருக்கிறார் இப்போ முன்னையெல்லாம் கையில் எடுக்கிற ரிக்ஷா இருக்கும் அப்போ வந்து மனிதனை மனிதன் இழுக்கும் கொடுமை மாற வேண்டும்னு சொல்லி என்ன பண்ணாங்க அந்த பெடல் ரிக்ஷா கொண்டு வந்தாங்க இந்த பெடல் ரிக்ஷாவில் அந்த ரிக்ஷாக்காரருக்கு என்ன ஒரு பெருமைன்னு காசு கொடுத்து நம்ம வண்டியில் ஏறி உக்காந்துருக்கிறவர்களை இப்போ நான் முன்ன மாதிரி கையால் எடுத்து கொண்டு போகவில்லை காலால் எடுத்து கொண்டு போகிறேன் கால் பலத்தினாலே மிதிக்கிறதுனாலே அந்த பேசஞ்சர் வர்றான் இதை இன்னும் சொல்ல போனால் அந்த ரிக்ஷா காரனுடைய வந்து பேசஞ்சருடைய சீட்டை விட்டு உயரமாக இருக்கும் அப்போ நான் இன்னும் உயரத்தில் இருக்கிறேன் என்று இதெல்லாம் வந்து ஒரு மனசை திருப்திப்படுத்தி சில சாமானியமான வாதங்கள் கருடாழ்வாரே வாகனமாக்கி கருடின் மேலே பகவான் உட்கார்ந்துருக்கிறான் லோகசாரங்கர் என்பவரை திருப்பான ஆழ்வாருக்கு கீழ்ப்படுத்த வேண்டும் என்று பகவான் நினைச்ச போது என்ன பண்ணினா திருப்பான நீக்கிட்டு சைவத்தில் நந்தனாரை அந்தனர்கள் தூக்கினார்கள் வரும் அப்ப ஒருத்தருடைய முதுகு மேல ஒருத்தர் உக்காந்து இருக்கிறாங்க அவங்க இன்பீரியர் ஆகி போயிடுச்சு கருடாழ்வாருடைய பதவி வாகனமா இருந்தாலும் எப்படிப்பட்ட வாகனம் குதிரை வண்டி இழுக்குது அது மாதிரியா இல்லை முதுகு மேலே சுமக்கணும் சின்ன பிள்ளைகள்லாம் விளையாடுறபோது இந்த சடுகுடு மாதிரி கேமில் தோத்து போனவன் ஜெயிச்சு வேணால் முதுகு மேலே வச்சு ஒரு குறிப்பிட்ட தரம் கொண்டு போயிட்டு வரணும் அப்படிலாம் சொல்லியிருக்கேன் கிருஷ்ணனும் சுதாமனும் சின்ன வயசில் ஓடி ஆடி விளையாடி கொண்டிருக்கிற போது அடிக்கடி கிருஷ்ணன் வேணும்னே வந்து சுதாமர் மீது சவாரி செய்யும்படியான சூழ்நிலை ஏற்படுத்துவானோம் கிருஷ்ணன் ஜெயிச்சிருவா சுதாமன் தோத்து போயிடுவான் அப்போ மனசு உள்ள சுதாமன் நினைச்சானான் தடிப்பைய என்ன கணம் கிணக்கணும் இவனை தூக்கிட்டு போறது என்ன பாடா இருக்குன்னு நினைச்சானான் அப்போ ஒரு தடவை வேணும்னே தோத்துக்கிட்டு சுதாமனை தூக்கிட்டு போனதாக ஒரு கதை சொல்லுவாங்க பாலியத்தின் நினைவுகளை சுதாமனும் கிருஷ்ணனும் பின்னோக்கி பார்க்கிறார்கள் மலரும் நினைவுகள் அப்படியாக கருடன் வாகனமாயிருந்தும் முதுகு மேல வேண்டிய ஒரு நிலைமை ஆனா அருணன் வாகனமாயிருந்தாலும் தேரோட்டியாயிருந்தாலும் ஒரு நாற்காலியில உக்காந்து யாரையும் தூக்க வேண்டிய நிலைமை இல்லை குதிரைகளை ஓட்ட வேண்டிய கதிதான் இது வந்து பெட்டர் அப்படிங்கிறார் அதனால எது உயர்வு எது தாழ்வுங்கிறது அவர்களுடைய கண்ணோட்டத்தை பொறுத்தது இப்ப சாதாரணமா நாமெல்லாம் செவப்பு நிறங்கிறது வசதி நடிச்சிட்டு இருக்கிறோம் ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் கருப்புனா கொஞ்சம் மட்டும்தான் மாப்பிள்ளையை பற்றி ரீட்டை சொல்லும்போது மாப்பிள்ளை தங்கமான எந்த விதமான கெட்ட பழக்கமும் கிடையாது நல்லா ஆரடி உயரம் பணக்கார வீட்டு பிள்ளை தான் பல ஆஜானுபாக வருவார் எடுப்பான மூக்கு நல்லா பேசுவார் என்ன ஒரே ஒரு டிஃபெக்ட் என்னன்னா ஆள் கருப்பு கரண்ட் அஃபேர்ட்டாக கண்டுபிடிக்க முடியாது ஆள் எங்கே இருக்காருன்னு அது ஒன்று தான் சிக்கல் அப்படிமாங்க அப்போ கருப்பை எப்பவுமே மட்டமாக பேசுறது பழக்கம் ஆனா தேவலோகத்தில் ஒரு கதை நடந்தது என்ன தெரியுமா மகாலட்சுமி இருக்கிறனாலே திருமகள் என்ற பெரிய பிராட்டி அவள் பொன்னை போன்ற நிறம் உள்ளவள் நல்ல சிகப்பு பூமி பிராட்டி இருக்கிறாளே அவள் வந்து நல்ல கருப்பு பூமி நிறம் கருப்பு இதில் வேடிக்கை என்னன்னா பெருமாளுக்கு பூமி பிராட்டி மேலே தான் பெரிய ஜாஸ்தியா அந்த பூமி பிராட்டியை பக்கத்தில் வச்சு பேசுகிற போது எப்படி பேசுவாரான் உன் நிறம் என்னை ரொம்ப இழுக்குதுடி அந்த மேகம் போல் இருக்கிறாய் உன் கூந்தலுடைய நிறமும் உன்னுடைய தோளுடைய நிறமும் போட்டி போடுகின்றன இப்படி பேசிக்கிட்டு இருப்பாராம் இதை ஸ்ரீதேவி விட்டு கேட்டுட்டு அந்த அம்மாவுக்கு தாங்க முடியாத வேதனை என்னன்னா நம்ம சிவப்பா பிறந்தது ரொம்ப பெரிய மைனஸ் பாயிண்டாக போச்சேன் அப்படின்னு அப்போ காரிய வைகுண்டத்துக்கு ஒரு நாள் துருவாசர் வந்தாரான் அப்போ துர்வாசர் கிட்ட மகாலட்சுமி என்ன சொல்லிச்சான் சுவாமி எனக்கு நீங்கள் உபகாரம் பண்ணணும் என்னன்னா இந்த பூமி பிராட்டி தன்னுடைய கருப்பு நிறத்தை காமிச்சு காமிச்சு கண்ணனை கவர்ச்சி பண்ணிடுறான் அதனால் அவளுக்கும் என்ன மாதிரி செவப்பு நிறம் வரும்படி பண்ணியிருக்கேன் நீங்கள் அப்படின்னு துருவாசர்கிட்ட கேட்டுச்சான் அவர் சிரிச்சுக்கிட்டே பூமி பிராட்டிக்கிட்ட வந்து இவர் தன்னுடைய யோக சக்தியை பயன்படுத்தாமல் ஒரு கோரிக்கையாக வச்சாரான் ஏமா உங்கள் அக்காவுக்காக ஒரு சின்ன உதவி பண்ணக்கூடாதா என்னன்னா ஒரே கணவனுக்கு ரெண்டு மனைவிகள் இருக்கிற போது ரெண்டு பேரும் யூனிஃபார்ம் கலரில் இருக்கிறதா நல்லது அதனால் நீ அவளை மாதிரி செவப்பாயிட அப்படின்னு கேட்டார்கள் அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சான் ஐயோ எங்க வீட்டுக்காரருக்கு பிடிச்சதே இந்த கருப்பு நேரம் தான் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்ன்னு சும்மா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாரு நான் அந்த நேரத்தில நான் மாற்ற முடியாது அப்படின்னு உடனே துருவாசர் வந்து நெய்யும் உன் கணவனை விட்டு பிரிவாயாகனு சாபம் போட்டதாகவும் பூமி பிராட்டி தென் திருப்பேரையிலே தவம் இருந்து மகர் நிடும் குடைக்க அதனுடைய கருணையால் மறுபடி வைகுண்டம் சேர்ந்ததாகவும் ஒரு வரலாறு உண்டு எதுக்கு சொல்ல வரேன் உயர்வு இது தாழ்வு இதுன்னு நாம ஒரு கான்செப்ட் வச்சிருக்கிறோம் மனுஷன் உயரமா ஆம்பளை இருந்தா நல்லது செகப்பா இருந்தா நல்லது அப்படின்னு ஆனால் சில சந்தர்ப்பங்கள்ல பார்த்தீங்கன்னா நாம எதை உயர்வு நினைக்கிறோமோ அதுவே வந்து மைனஸ் ஆகி அதுவே நமக்கு பிரியமில்லாதபடி ஆயிடும் அதனால இங்கே திருடாழ்வாருடைய உயர்வு எல்லாம் சும்மா போலிங்கிற மாதிரி பேசுற வாக்கியமானம் பசுமைவ ஹரினா ஹரினா என்றால் ஹரியினாலே ஹரியாலே வந்து கருடனை வாகனமாக்க முடியும் கருடாழ்வாரு விழுந்துட்டான் கருடாழ்வார் வந்து ஒரு பெரிய ஆலமரத்துல போய் உக்காந்தாலும் அந்த ஆலமரத்தினுடைய கிளை முறிஞ்சு போச்சு அவ்வளவு வயிற்று அவரை அடக்கக்கூடியவர் ஹரி ஒருத்தர் தான் நாராயணன் ஒருத்தர் தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க புருஷேஷு விஷ்ணுஹூ நத்தியேஷு கங்கா நகரேஷு காஞ்சி அப்படின்னு ஆடவர்களிலே சிறந்தவன் விஷ்ணு நகரங்களிலே சிறந்தது காஞ்சிபுரம் நதிகளிலே சிறந்தது கங்கா கங்கை இப்படி ஆடவர்களிலே சிறந்தவனாயிருக்கிற இந்த விஷ்ணு அவன்தான் இந்த கருடனை அடக்க முடியும் மற்ற யாரால அடக்க முடியும் அதனால ஹரினா அப்படின்னு ஸ்பெஷல் இது கொடுக்குறாரு ஹரினா வாகக்கோ அக்ரியோ ஹரிணாம் இங்கே அடுத்தாப்புல அருணனை பத்தி சொல்றார் வாகக என்றால் வகிப்பவன் அதாவது இழுப்பவன் தேரை ஓட்டுகிறவன் அருணனை பத்தி சொல்ல வர அவன் எப்படி அப்படின்னா அக்ரியோ ஹரிணாம் முதன்மையான ஹரி என்பதற்கு இங்க வந்து குதிரைகள் என்று அர்த்தம் பண்ணலாம் ஹரி என்ற சொல்லுக்கு குதிரை என்று அர்த்தம் உண்டு அக்ரே என்றால் முதன்மையான குதிரைகளை ஓட்டக்கூடியவனாக இங்கே அருணன் இடம்பெறுகிறான் அப்படிங்கிற இந்த குதிரையினுடைய கனைப்பு ஒலி ஹயக்ரிவருடைய துவனி அம்சம் என்று சொல்லுவார்கள் இந்த சரிகம பதனி அப்படின்னு சொல்லி சப்த சுரங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சரிகம பதனிங்கிறது என்ன அடிப்படையில் ஏற்பட்டது அது ஸ்கேல் அடிப்படையில் ஏற்பட்டது அதாவது என்ன லெவல்ல நீங்க பாடுறீங்க அல்லது பேசுறீங்க இப்ப ச அந்த லெவல்லே ஒரு பாட்டு பாடுறீங்க அது முதல் லெவல் ச அதுக்கு எதனா உதாரணம் நமக்கு மக்களை புரிய வைக்கிறதுக்கு என்னடா பண்றது அப்படின்னு சொன்னா அது மயிலின் குரல் ச என்பது மயிலுடைய அகவல் அந்த ஸ்கேல இருக்கும் ச என்பது மயில் மயில விட ஒரு லெவல் மேல போகும் அடுத்தது க அப்படிங்கிறது ஆடு ஆடு வந்து இன்னும் கொஞ்சம் மேல தூக்கம் அப்படிங்கும் அது இன்னும் ஒரு ஸ்டெப் மேல அதுக்கு அப்புறம் மா அப்படிங்கிறது கிரவுஞ்ச பட்சி கிரவிச்ச பட்சிங்கிறது இவங்க எதை சொல்றாங்கன்னு தெரியல ஒரு காலத்தில் கிரௌச்ச பட்சிகள் அதிகமாக இருந்திருக்கின்றன ஒரு கிரௌச்ச பட்சி ஒரு வேடன் நம்பு போட்டதுனால தான் வால்மீகி முத முதன்னு ஒரு சாபம் போட்டு ஒரு ஸ்லோகம் பாடி ராமாயணம் எழுத தொடங்கினார்னு வரலாறு அடுத்து பா வந்து குயில் குயிலுடைய கூவுதலானது அதை ஒரு ஸ்கேல் நீங்கள் தோப்புகளில் தோட்டங்களில் குயில் கூவுறத பார்த்தீங்கன்னா குயில் எப்பவுமே தாழ்வாக கூவாது ஒரு உரத்த குரல்ல புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஸ்கேலுக்கு தான் அவங்க என்ன பண்ணாங்க பா வச்சாங்க அடுத்தது குதிரை குதிரை கணிக்கும்போது பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளை கை குழந்தைகள்லாம் பயந்துருவாங்க திடீர்னு அது வந்து அதை விட உச்சஸ்தாயும் ஏ பயங்கரமாக கிடைக்கும் அதுக்கு மேலே ஹையா போறபோது நீ அது யானையின் புழிதல் யானை கத்துச்சுன்னா ஹையஸ்ட் ஸ்கேல் யானையின் பெண்கள் யுத்த மைதானத்தில் எதிரிகளுக்கு அச்சத்தை கொடுக்கும் குதிரையினுடைய ஒலியானது உச்ச கட்டத்துக்கு அடுத்த ஸ்தானமாக வைக்கப்பட்டிருக்கிறது அது வந்து அந்த குதிரையின் ஒலி கேட்கறதே நல்ல சகனம் அது ஹைகிரிவு பாசகர்களுக்கு வணக்கத்திற்குரியது என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் இதுல வாகக்கக என்பதிலே குதிரைகளுடைய நிலையை பற்றி சொல்லும்போது சுரங்களிலே குதிரையின் துவனி எந்த ஸ்தானத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னேன் அடுத்து இந்த பெருமாளுடைய குதிரை இங்கே சூரிய குதிரைகளுக்கு பெருமாளுடைய குதிரைகள் என்ற ஒரு அந்தஸ்து ஏற்பட்டிருக்கு அருணனை பற்றி பேசுகிறார் அருணனை பத்தி பேசுறபோது பெருமாள் சம்பந்தப்பட்டது எல்லாமே உயர்வுதானே பெருமாளுடைய வாகனங்களாகிய குதிரைகளை ஓட்டக்கூடிய தேரோட்டி என்பது ஒரு பதவி அல்லவா ஒரு அந்தஸ்து அல்லவா என்று அப்படி உயர்த்தி பேசுகிறார் கருணாழ்வார் தானல்லாது இன்னொரு பிராணியையோ பறவையோ ஓட்டக்கூடிய நிலைமையில் இல்லை தானே ஓடுகிறான் தானே வாகனமாக இருக்கிறான் அருணனும் ஒரு டிரைவராயிருக்கிறான் ஒரு கண்டக்டரா இருக்கிறான் அது பெருமை அல்லவா அப்படிங்கிற அதனால பெருமாளுடைய சம்பந்தமானது எப்பொழுதுமே விரும்பத்தக்கது மிக உயர்ந்தது என்பது காலத்திலே சமுதாயத்திலே தெரிய மக்கள் நமக்கு வாழ்ந்து காட்டியது ஒரு சம்பவம் உதாரணமா சொல்றேன் திருவண்ணாமலை பக்கத்தில் செங்கம்னு ஒரு அங்க ஒரு வேணுகோபால கோவில் இருக்கு அந்த கோவில் வந்த வரலாறு என்னன்னா மதுரை நகரை திம்மப்ப நாயக்கர் ஆண்டு கொண்டிருந்த காலம் அவருடைய தளபதி ஜலவாயு நாயக்கர் இருக்கிறாரு அவரை வந்து இந்த செங்கத்துக்கு திம்மப்ப நாயக்கர் வரி வசூலிக்க அனுப்பினார் ஏன்னா ரொம்ப நாளா அந்த ஒரு ஜனங்க வரி கொடுக்காம இருந்தாங்க இவர் வரி வாங்க வந்தார் வந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு பதில் சொன்னாங்க இவருக்கு தாகமா இருக்குதுன்னு சொல்லி ஒரு இடத்துல பூமியை தோண்டினா கண்ணீரை குடிச்சா அப்படியே தேனா அமிர்தம் மாதிரி இருக்கு இப்படி தண்ணீரை அவர் சாப்பிட்டதே இல்லை உடனே என்ன பண்ணாராம் அந்த தண்ணீரை ஒரு பூஜை நிறையா பிடிச்சி ஒரு ஆள் மூலமாக மதுரை ஆழ்ந்த திம்மக்க நாயக்கர் கொடுத்து விட்டாரான் மகாராஜா அந்த குடிச்சு பாருங்க செங்கத்தில் இப்படி தண்ணி கிடைக்கிது அப்படின்னு அதை குடிச்சு பார்த்துட்டு அசந்து போய் இவ்வளவு இனிமையான தண்ணீர் இதுவரைக்கும் நான் எங்கேயும் சாப்பிட்டதில்லை அதனால் அந்த ஜனங்களை போய் நம்ம கஷ்டப்படுத்தி வரி வாங்க வேண்டாம் அந்த இருக்க இருக்கக்கூடிய ஊர்வாசிகளாக அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா நல்ல ஆத்மாக்கள் இருக்கிற இடத்துலதான் தண்ணி நல்ல தண்ணியா கிடைக்கும் அதுவும் எக்ஸப்சனலி குட் வாட்டர்ங்கிறது அந்த இடத்துல இருக்கிற ஜனங்களுடைய மனசு ரிஃப்ளெக்ட் பண்ணுது ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனாங்கிறத அவன் வீடு வாங்கி கிணறு தோண்டியது தெரியும்னு சொல்லுவாங்க வீடு வாங்கி பெருசா கிணறு தோண்டியத பாத்தீங்கன்னா கண்ட கண்ட தண்ணி வெளியே வரும் சில பேருக்கு பெட்ரோல் வரும் சில பேருக்கு மண்ணெண்ணெய் வரும் வந்து என்னத்துக்கு ஆகுது அதை நம்ம விற்க முடியுமா அங்கே பெட்ரோல் வருதுன்னு தெரிஞ்சால் மறு நிமிஷமே கவர்மெண்ட்லேருந்து வந்துடுவான் இந்த வீடு என்னதுன்றிருவான் ஓடா வெளியேம்பான் அதனால பிரயோஜனம் இல்லை மண் எண்ணெய் வந்தாலும் பிரயோஜனம் இல்லை இது கலந்து தண்ணி வரும் ஒரு இடத்துல வரிசையாக பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் அருமையான தண்ணி கிடைக்கிது அங்கே ஒரு ஆள் வீடு வாங்கி தோண்டினா கடல் தண்ணி வருது அவருக்கு மட்டும் அது ஏன்னா அப்படின்னா அது அவருக்கு பிரார்த்தனை விட தான் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரமுற மாதிரி வீடு மாடு குரு கிணறு இதெல்லாம் வந்து அதிர்ஷ்டவசமாக பூர்வ ஜென்ம புண்ணியானுசாரமாக நடக்குதுன்னு சொல்லுவாங்க இப்போ அந்த ஊர் ஜனங்கள் எவ்வளவு நல்லவங்களாக இருந்திருந்தால் எப்படி தண்ணி இருக்கும் அவங்களை இம்சை பண்ண மாறாக அவங்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சு கொடுக்கும் அப்படின் என்ன மகாராஜா செய்யட்டும் அப்படின்னா நமக்கு குலதெய்வம் பெருமாள் தானே அங்கே பெருமாள் கோயில் இருக்கான இல்லை நம்ம சொந்த செலவில் ஒரு பெருமாள் கோவில் கட்டி விட்டுவா அப்படின்னு சொல்லி அப்படி கட்டப்பட்ட கோவில் அந்த வேணுகோபால சுவாமி கோவில் என்று சொல்லுவார்கள் சப்தஸ்வர தூண்கள் இருக்கு இந்தியாவில் பல கோவில்களில் கல் தூணை தட்டினா சங்கீதம் வரும் அதுல அந்த ஊர் கோவில் அதனால செங்கம் போனீங்கன்னா இந்த கோவில் பெருமாளை சேவிச்சுடுவாங்க இப்படி பெருமாள் சம்பந்தப்பட்டதெல்லாம் உயர்வு என்று சமுதாயம் நினைக்கக்கூடிய ஒரு நாட்டிலே பெருமாள் சம்பந்தப்பட்டதாலே அவனுடைய குதிரைகளை ஓட்டக்கூடிய ஒரு உயர்ந்த பாக்கியத்தை இவன் பெற்றிருக்கிறான் அப்படின்னுட்டு அடுத்து கருணாழ்வார பத்தி சொல்ல வர்ற பிராமயந்தம் பக்ஷபாத்தா ஜெகதி பிராமயந்திரம்னா சுற்றுகிறது பக்ஷபாத்தாத்னா இலக்கைகளை அடித்துக்கொண்டு அர்த்தம் இந்த கருடாழ்வார் வந்து ஊர் ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு போகணும்னு சொன்னா அருணன் மாதிரி உட்காந்துக்கிட்டு லேசா சாட்டையை சொடுக்கனா முடியாது இவர் கஷ்டப்பட்டு தன்னுடைய ரெக்கைகளை தப்பு தப்பு அடிச்சு போகணும் பிசிக்கல் லேபர் அவருக்கு தேவை அடுத்து உலகெல்லாம் பயணிக்கிறார் என்பதை அவர் எப்படி சொல்றார் பிராமியன் தோங்குகிறார் ஊர் சுத்துறான் ரெக்கையை போட்டு அடிச்சுக்கிட்டு ஊர் சுத்துறான் அப்படின்னு சொல்றார் அந்த பிசிக்கல் எக்ஸர்ஷன் இவருக்கு இல்லை எனக்குறார் கருடாழ்வாருக்குன்னு ஒரு ரெண்டு வரி ஸ்லோகம் சுருக்கமாக ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன் அதை நீங்கள் வந்து காலையில் கருடாழ்வாரை பார்க்குற போது சொல்லி சேவிச்சா நல்லது அல்லது கோவில்களில் கருட வரும்போது அதை சொல்லி சேவிச்சால் நல்லது ரொம்ப பிரபலமான ஒரு ஸ்லோகம் குங்குமாங்கிட்ட வர்ணாய குங்குமம் போல் சிவந்த நிறம் உடையவிட குந்த இந்து தவுளாய சந்திரனை போல வெண்மை நிறம் கழுத்தில் உள்ளவனுக்கு விஷ்ணுவாக நமஸ்துப்யம் விஷ்ணுவுக்கு வாகனமா இருக்கிறவனே உனக்கு வணக்கம் பக்ஷிராஜாய தே நமக பக்ஷிகளுக்கெல்லாம் அரசனாகிய கருடனே உனக்கு வணக்கம் ரொம்ப சின்ன சொன்ன அது காயத்ரி அது கருட காயத்திரை இப்போ இந்த கருடாழ்வாரை நம்ம நேரடியா வைகுண்ட கருடாழ்வார பார்க்க முடியாது ஆனா கருடாழ்வாருடைய பிரதிநிதியாகிய இந்த பறவைகளை பார்க்க முடியும் அவற்றை பார்க்கிற போது இந்த ஸ்லோகத்தை சொன்னா இரட்டிப்பு பலன் மூன்று மடங்கு பலன் என்று சொல்வார்கள் அல்ல ஒன்னும் இல்லையா சரி வைணத்தையாய நமகன் சொல்லுங்க வைணத்தை அப்படின்னா வினத்தையின் மகன் அர்த்தம் கிருடாழ்வா வினத்தை என்ற ஒரு பெண்ணுக்குத்தான் இந்த ரெண்டு பேரும் பிள்ளைகளால் பிறந்தார்கள் யாரே அருணனும் கிருடனும் அதனால வைணத்தையாய நமகன் சொன்னாலும் போதும் இந்த பிராமியத்தம் பக்ஷபாத்தா பக்ஷ என்றால் இறக்க பாத்தமர் அடித்துகதி உலகத்திலே அவரு சர்வகர்ம ஏ அருணன் உலகில் உள்ள எல்லா ஆத்மாக்கள் மீதும் நல்ல பரிவு கொண்டிருக்கிறான் புரிந்துணர்வு கொண்டிருக்கிறான் அனைவரும் செவ்வனைய வாழ வேண்டும் என்று விருப்பம் உள்ளவனாய் இருக்கிறான் அருணனுக்கு உலகம் செழிப்பாக இருக்க வேணுங்கிற நோக்கம் இருக்கிறதுனாலதான் அவன் வந்து பயணிக்கிற போது எல்லா இடமும் கவர் ஆகுதா சூரியனுடைய கதிர்கள் எல்லா இடத்திலையும் படுதா அப்படின்னு பார்த்து கொண்டு அக்கறையா ஓட்டுறானா அதனால சமருச்சிகின அனைவரும் மீதும் சமமான நல்லுணர்வு உள்ளவன் அர்த்தம் சர்வ கர்ம ஏகசாட்சி அப்படின்னு எல்லார் செய்கிற கர்மாக்களையும் பார்த்து கொண்டிருக்கிறவன் சூரியன் பார்க்கிறான்னா சூரியனுடைய டிரைவர் பார்க்க மாட்டானா சூரியனுடைய டிரைவர் யாரு அருணன் அவனுடைய அந்தஸ்துக்கு சமமாக வைக்கப்பட்டவன் அவனுக்கும் முடியும் அதனால நாம செய்யக்கூடிய கர்மாக்களை எல்லாம் எதுக்காக அப்படி சொல்லி பயமுறுத்துற மயூரகவின்னா அருணன லேசா நினைக்காதீங்க அவனும் சூரியனுக்கு சமந்தான் அருள் செய்கிறதிலையும் வகிமையிலையும் அவனையும் நீங்கள் தனிசிக்க என்று சொல்றேன் இந்த வைணவத்தில் சூரியன் என்ற கிரகம் வந்து ஜாதகத்தில் வீக்காக இருந்தால் அவங்க எங்கே போகணும் அப்படின்னு கேட்டாங்க சைவத்திலே பல முறைகள் இருக்குது அதாவது நவகிரகங்களும் அந்த நவகிரக தோஷங்கள் நீங்கி வந்திருக்கு நீங்கள் போக வேண்டிய கோவில்களும்னு ஏகப்பட்ட பட்டியல் இருக்கு வைணவத்தில் இந்த திருநெல்வேலியில் ஆழ்வாரியை சுற்றி நவ திருப்பதிகள் இருக்கு இல்லையா அந்த நவதிருப்பதிகளும் ஏற்றது என்று ஒரு சம்பிரதாயம் வைஷ்ணவ ஜோதிஷர்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள் சந்திரனுக்கு உரியது திருப்புலிங்குடி திருப்புலிங்குடி அங்கெல்லாம் இருக்கு செவ்வாய்க்கு பெருங்குளம் புதனுக்கு ஆழ்வார் திருநகரி என்ற அடுத்து சனி பகவானுக்கு தென் திருப்பேரை இந்த ராகு கேது இரண்டு கிரகங்களுக்கும் அங்கு ரெட்ட திருப்பதி இருக்கு இல்லையா அந்த இரட்ட திருப்பதிகள் ராகு கேதுவுக்குரியது என்று சொல்வார் நீங்க இந்த நவ திருப்பதிகளையும் போய் சேவிச்சு வந்தீங்கன்னா அங்க போய் ஒரு டாக்சி எடுத்துக்கோங்க ரொம்ப சுலபமாக சேவிக்கலாம் நவகிரக தோஷங்களும் சரியா போகும் என்று சொல்கிறார்கள் நாம் அன்றாடம் செய்யக்கூடிய கர்மாக்கள் ஒரு பக்கம் வந்து நல்ல காரியம் பண்ணி உபன்யாசம் கேட்டு சாமியை கும்பிட்டு ஸ்ரோத்திரம் சொல்லி பிளஸ் ஏத்துறோம் வீட்டுக்கு போனோடனே விழுந்தடிச்சு மைனஸையும் ஏற்றிக்கிறோம் இருக்கிறதுன்னு அதனால ஒரு நியூட்ரலைசேஷன் வரணும்னா அப்பப்ப இந்த மாதிரி சாந்தி பரிகாரங்களும் செய்ய வேண்டும் நவ திருப்பதிக்கு பக்கத்துலயே நவ கைலாசம் இருக்குது அப்படின்னு சொல்றேன் அடுத்தது ஷத் நேத்திர சுருத்தாம் அவதி இங்கே நேத்திர சுருத்தினாம் என்றால் கண்ணை காதாக கொண்ட பாம்புகள் சத்ரு என்றால் எதிரி கண்ணை காதாக கொண்ட பாம்புகளின் எதிரி யாரு கருடன் இந்த பாம்புகளுக்கு கருடன் எதிரிங்கிற ஒரு கெட்ட பேர் இருக்கு ஆனால் அருணன் யாருக்குமே எதிரி இல்லை அருணனை பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்க அதனால் அது அருணனுக்கு ஒரு உயர்வுன்றான் இப்போ சில பேர் வந்து சொல்லுவாங்க நான் அந்த வீதி பக்கம் போனாலே எல்லாம் அழுகிற குழந்தையெல்லாம் வாயம் மூடும் தெரியுமா அப்படின்னு பெருமையை சொல்லிக்குவாங்க ஆனால் உண்மையில் அது பெருமை இல்லை அவன் அந்த வீதியை தாண்டி போன உடனே எல்லாரும் கையை முறிப்பாக நாசமாக போவான் கையை முடிச்சு கட்டிட்டு வந்துட்டான் காலங்காத்தால் எவனை அடிக்கலாம் எவனை பிடுங்கலான்ட்டு அப்படின்னு ஊர் சாபம் தான் கிடைக்கும் உங்களுக்கு உங்களை பார்த்து நாலு பேர் பயப்படுறாங்க பாம்புகள்லாம் பயப்படுது அந்த அவல கெட்ட பேர் அருணனுக்கு இல்லை நேத்திர சுருத்தினாம் சத்திரும் பாம்புகளுடைய விரோதி அவனை அவஜயத்தி அவஜயத்தின் தோற்கடிக்கிறது எது தோற்கடிக்கிறது அருணனுடைய தேர் தோற்கடிக்குதான் ஏடான கருடாழ்வார் ஒருவன் ஆனா சூரியனுடைய தேர எத்தனை குதிரைகள் இருக்குது இதனுடைய ஸ்பீடுக்கு அது ஈடு கொடுக்க முடியாது அதனால வேகத்திலே கருடனை விட இந்த குதிரைகள் வேகமாக போகிறதுனாலே அருணன் கருடாழ்வார தோற்கடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்புமை சொல்ற என்னடான இந்த அருணனுக்கும் கருடனுக்கும் ஒற்றுமைன்னு ஒண்ணு இருக்குது அது என்னடான வயோஜேஷ்டாவம் அப்படிங்கிற வயோஜேஷ்டம் ஜேஷ்டம்னா மூத்தவன் அர்த்தம் என்னுடைய ஜேஷ்ட புத்திரனுக்கு விவாகம் நடக்கிறதுன்னு பத்திரிக்கைப்பாங்க மூதேவிக்கு ஜேஷ்டான்னு ஒரு பேரு ஏன்னா அவ மூத்தவ இல்லையா அந்த ஜேஷ்டான் பேரை தான் தமிழ்ல சேட்டை அப்படின்னு மாத்திருக்கான் சேட்டை அவள் வந்தாள் அப்படின்னு இந்த ஜேஷ்ட என்றால் மூத்தவனாக பிறந்தவன் அருணன் எதில் மூத்தவன் வயோஜேஷ்டர் மூத்தவன் கருடாழ்வார் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அருணன் எப்படி பிறந்தான் அப்படின்னா அவங்க அம்மாவுடைய அவசரம் அவங்க அம்மா வினத்தை தன் கணவனிடமிருந்து வரமாக பெற்று புத்திரபாகியத்தை இரண்டு முட்டைகளை பெற்றெடுத்தாள் பெற்றெடுத்தால் ஐநூறு வருஷம் ஆகியும் அந்த ரெண்டு முட்டைகள் ஒண்ணு வெளியே வரல உடனே இந்த அருணன் இருந்தானே அந்த முட்டையை உடைச்சி உள்ளே என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போமே உடைச்சு பார்த்தா இந்த அருணன் வழியே வந்தான் இடுப்புக்கு மேலே வரைக்கும் ஃபார்மாக இருந்தது இடுப்புக்கு கீழே இன்னும் உருவாகலை இந்த பொம்பளையுடைய அவசரத்தினால அபாஷன் ஆகி போச்சு ஐயோன்னு அடிச்சுக்கிச்சு அப்போது கஷ்யப்பர் என்ன பண்ண உன் அவசர புத்தினால் முழுசாக உருவாக வேண்டிய பிள்ளை பாதி உருவாகிடுச்சு பாரு சரின்னு சொல்லி கசிவருடைய ஆசிர்வாதத்தினால உனக்கு காலி இல்லாட்டியும் பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு உன்னத ஜீவியம் அமையட்டும் என்று வாழ்த்தினார் அதன்படி சூரிய நாராயணனுக்கு அவன் தேர்வட்டி ஆகிட்டான் அவன் ஃபஸ்ட் பான் ஃபர்ஸ்ட் பான்னால் முதல்ல பிறக்க வைக்கப்பட்டான் அம்மாவால் அப்போ வயசுல பெரியவன் அடுத்த முட்டைக்கு இந்த அம்மா என்ன சொல்லிடுச்சு இன்னும் ஐயாயிரம் வருஷம் ஆனாலும் சரி தான் உடைக்க போறதில்ல அது எப்போ வெளியே வரதோ வரட்டம் அப்படின்னு பொறுமையாக விட்டுருச்சு அப்போ அடுத்த ஐநூறு ஆண்டு கழிச்சு வெறுநாள்வார் வெளியே வர்றார் பரிபூர்ணமா முழு தேகபலத்தோட காந்தாரி கதை உங்களுக்கு தெரியுமில்ல இவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா உடனே அவளுக்கு போய் ஒரு ஒலக்க எடுத்துட்டு இடிச்சுக்கிட்டா அந்த வயிற்றுல என்னதான் பாலிசனி இருக்கோ தெரியலையே இத்தனை மாசமா வரமாட்டேங்குதுன்னு பார்த்தா கொல கொல குழந்தை அவ்வளவும் வந்து அபாஷன் ஆகி சத பிண்டங்கள் வந்து விழுந்தது வியாசர் யாரு அவங்களுக்கு தாத்தா முறையிலையா ஐயோ நம்ம பரம்பரை ஆச்சேன்னு வேகமாக வந்தாரு அந்த சதைய வந்து நூறு துண்டு ஆக்கி நெய் குடங்களிலே போட்டு வைத்தார் டாக்டர்ஸ் எல்லாம் பெருமையா சொல்லிக்கிறாங்களே அவர் தான் முதல் டெஸ்டி பேபியை ஆரம்பித்தவர் அப்படி சிதைந்து விழுந்த கருவினை தனித்தனி குடங்களிலே மந்திரிக்கப்பட்ட நெய்யிலே இட்டு அவர்கள் கௌரவர்களாகவும் துச்சலையாகவும் வளர்ந்து வெளிவருவதற்கு வழிவகுத்தார் அந்த மாதிரி கதை இது அருணன் வயசுல மூத்தவனா ஏன் பிறந்தான் என்றால் அவனுடைய தாய் வினத்தையினுடைய பொறுமையின்மையினாலே வயோஜேஷ்டாவம் இப்போ இன்னொரு இப்போ ஒப்புமை இருக்கு கருணாழ்வாருக்கும் அருணனுக்கும் நான் என்னடான அவனும் வயோஜேஷ்ட வயசுங்கிற வார்த்தைக்கு சமஸ்கிருதத்துல பறவை பறவைகளுக்கெல்லாம் அவன் ராஜா பக்ஷி ராஜா இவன் வயசுல பெரியவன் அவன் பறவைகளுக்கு பெரியவன் இந்த ரெண்டுதான் ஒரே வார்த்தை ரெண்டு மீனிங் கொடுக்குது வயோஜேஷ்டகாங்கிறது புலவர்களுக்கு மண்ட நிறைய இந்த மாதிரி வார்த்தை ஜாலங்கள் நிறைஞ்சிருக்கும் ஏன்னா அவங்க சதா அதிலேயே பயிற்சியாக இருக்கிறதுனால வார்த்தைகள் அப்படியே பீரிட்டு கொண்டு வரும் அலங்காரங்கள் அணிநயங்கள் கவிதைகள்லாம் வரும் சிவஞான முனிவர்னு ஒருத்தரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க சைவ சித்தாந்தத்தில் சிவஞான பாஷ்யம்னு கேள்விப்பட்டிருக்கு மா பாடியம்னு சொல்லுவாங்க அதை எழுதினவர் அவர் ஒரு தடவை ஏதோ தீவிரமாக எழுதிக்கிட்டு இருந்தாராம் ஏட்டில் சைவசாஸ்திரத்தை பத்தி அப்போ சமயக்காரன் வந்து சாமி இன்னைக்கு மத்தியானம் என்ன சமைக்கிறது சொல்லுங்க சாமி அப்படின்னா இவர் கவனம் பூரா இதுலேயே இருக்குது அப்படி எழுதி இருக்காரு சாமி எனக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன் நான் போயிருவேன் நான் என் வேலையை பார்ப்பேன்ல சாமி அப்படின்னு திரும்பி பார்த்தார் என்ன கேட்ட அப்படின்னு மத்தியானத்துக்கு என்ன சமைக்கிறது சாமி அப்படின்னா உடனே அவர் என்ன சமைக்கணும் ஆட்டோமேட்டிக்கா சும்மா வாயில வார்த்தை வருது அழகான நேரிசை வெண்பாவா வருது அது நேரிசை வெண்பான்னு அவருக்கே தெரியாது சற்றே துவையலறை தம்பி ஒரு பச்சடி வை வற்றல் ஏதேனும் வறுத்து வை குற்றமில்லை காயமிட்டு கீரை கடை கம்மெனவே மிளகு காயரைக்க வைப்பாய் கறி அப்படின்னு ஒரு துவையல் அரைச்சிடே சற்றே துவையல் அறை தம்பி ஒரு பச்சடி வை பச்சடினா மாங்காயலையோ தக்காளி வையோ பச்சடி வயிறு வற்றல் ஏதேன்னு வறுத்து வை இந்த சாப்பிடும்போது முறை முறைன்னு கடிச்சு திஞ்சக்கூடிய மாதிரி ஒரு ஐட்டம் இருந்தால் அது எல்லாருக்குமே மஜாவாக தான் இருக்கும் அதனால தான் ஓட்டலில் ஒரு அப்பளம் வைக்கிறோம் பாரதியாருக்கு அந்நாடும் வந்து அப்பளம் இல்லாட்டி முடியாதோம் அப்பளம் போனோம் இல்லாட்டி வத்தல் வேணும் முறு முருன்னு கடிச்சு திங்கிற மாதிரி வேணும் குற்றம் இல்லை குற்றம் இல்லைன்னு சொன்னா ஏன்னா சிம்பிள் ஃபுட்டா இருக்குன்னு நினைக்காத பரவாயில்லையே இது போரும் காயம் விட்டு கீரை கடை காயம்னா பெருங்காயம் பெருங்காயம் போட்டு கீரையை களைஞ்சிடு கம்மனவே மிளகு காய் அரைக்க வைப்பாய் கடை மிளகு போட்டு ஒரு கறி செஞ்சிரு போதும் அப்படின்னு இதை வந்து அவர் யோசிச்சு எழுதலை அடிச்சு திருதல மாயத்திறந்தா வெண்பா வருது வெண்பா புலியுமா அந்த வெண்பா அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா வருதுமே நிறைஞ்சிருக்கும் அவங்க கனவுல உலர்னா கூட கவிதையா தான் உலருவாங்க அவ்வளவு தூரம் ஒரு குறிப்பிட்ட ரெதுமுக்கு ரைமுக்கு அவங்க மூளை பழகி போகுது தேமாங்காய் புலிமாங்காய்னு சொல்லி சொல்லி சொல்லி அந்த அலிட்ரேஷனுக்கு அவங்க ரெகுலரைஸ் ஆயிடுறாங்க இங்கே வயோஜேஷ்டா வயோஜேஷ்ட பாபம் சொல்லும் போதே அவருக்கு அந்த சொல்லம் இருக்குற அரசன் என்று ஒரு அர்த்தம் வயதிலே பெரியவன் இந்த ஒரு வார்த்தை தான் இவங்க ரெண்டு பேருக்கும் காமன் பொது ஃபீச்சர்னு சொல்லலாம் மற்றபடி பொதுவா அங்க சொல்றதுக்கு ஒன்னு இல்லை தாம் நாம் நிதிர் ஸ்தாம் நாம் தாம் நாம் ஸ்தாம் நாம் அப்படின்னா உறுதி நிறம் ஸ்ட்ரென்த் அசைக்க முடியாத தன்மை தாம் நாம் நிதி அப்படின்னா உறுதியான தேஜஸுக்கு இருப்பிடமாக கொள்கலமாக இருக்கிறவன் அருணன் சூரியனுக்கு என்ன குணமெல்லாம் உண்டோ மகிமையெல்லாம் உண்டோ அது அவனுக்கும் உண்டு என்ன ஏறக்குறி அவனுடைய ரெப்பிரசன்டேட்டிவ் மாறி அவன் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தெய்வத்தினுடைய மகிமை அதனுடைய வாகனத்துக்கும் இருக்கும் சைவத்தில் சிவபெருமானுடைய மகிமை எல்லாம் அந்த ரிஷபத்துக்கும் இருக்குன்னு சொல்லுவாங்க நந்தி சிவனை விட குறைஞ்சவரா ராவணனுக்கு சாபம் போட்டது நந்தி தேவர் தான் வரம் வாங்கியிருந்தான் எப்படி எனக்கு யாராலையும் சாபம் இல்லை எத்தனையோ கோடி வருஷம் வாழணுன்னு ஆனால் இவர் நந்தீஸ்வரர் வந்து ஒரு தடவை ராவணனா கைலாசத்துக்குள்ள விட மாட்டேன்னாரு நோ அட்மிஷன் விதவுட் பெர்மிஷன் அப்படின்னாரு நீ யாரா அதை சொல்றதுக்கு மூஞ்சியை பாரு மாட்டு மூஞ்சியை வச்சுக்கிட்டு பேசி வர வேண்டியதுதா அப்படின்ட்டாங்க ராவணா இவனு தினமபரிய மன்மதன் நினைப்பு தினப்பத்தி உடனே அவருக்கு கோபம் வந்துடுச்சு மாடு நான் வயிற உனக்கு உன் ஊர் புறம் குரங்குனால அழிக்க போகுப்போம் மாற்று நாட்டு வீரர்கள் கூட கிடையாது வெறும் குரங்கா வந்து தீ வைக்கும் வெறும் குரங்குகள்லாம் உங்கள் ராட்சசப்படையை அழிச்சு போடும் போ அப்படின்னு சாபம் போட்டது அப்போ ராவணன் என்ன சொன்னால் உங்கள் எஜமான சிவபெருமானை எனக்கு வரம் கொடுத்துருக்காரா நீங்க கொடுக்குற சாபம்லாம் எனக்கு பலிக்காதரா அப்படின்னு அது பழிக்குதா இல்லையா நான் பார்க்கத்தான போறேன் அப்படின்னார் கடைசியில என்ன நந்தி சொன்ன மாதிரி தனி ஒரு குரங்கு வந்து இலங்கையை தீ வச்சு அடிச்சு போட்டது இந்த வானரப்படையினால் இந்த ராட்சசர்கள் பட்ட பாடு கொஞ்ச நெஞ்சம் இல்லை வானரங்களை பத்தி சொல்லும் வால்மீகி சொல்றார் வானரங்கள் ராட்சசர்களை ராட்சசர்களால் அடித்தார்களாம் ஒரு ராட்சசனுடைய ரெண்டு காலம் எடுத்துக்க வேண்டியது அதுதான் ஆயுதம் எங்களுக்கு அதை வச்சே மற்ற ராட்சசன் அடி அடி நான் அடித்து இவன் மண்டை ஓவர செதிரி போச்சுன்னு உடனே அடுத்த ராட்சசன் எடுக்க வேண்டியது இப்போ ராட்சசன்லாம் ஆயுதத்தோடு வந்து அவங்க கொண்டு வந்த ஆயுதத்தினால அடி வாங்கிட்டு போனான் இவங்கெல்லாம் எந்த விதமான ஆயுதம் இல்லாமல் அவங்க ஆயுதத்தை வச்சு அவங்கள அடித்து அவங்கள வச்சு அவங்கள அடித்து காலி பண்ணாங்க செதறி தங்காய் மாதிரி உடைச்சி போட்டான் ஒவ்வொரு ராட்சசனுடைய உடம்புலேருந்து லிட்ருக்கணக்கில் ரத்தம் ஓடுது பயங்கரமாக இந்த குரங்குகளுக்கு ஒரே ஜாலியாக போச்சு ஏண்டான இது வரைக்கும் இந்த மாதிரி மாம்ச பிண்டங்கள் அவங்களுக்கு கிடைக்கல ஊந்தின்று ஊன் வளர்த்தவர்கள் ஒரு ஒருத்தரும் ஜெய்காண்டிகா இருக்கிறோம் அடி இருபது அடி உயரம் ஒவ்வொரு உடம்பும்பா தொந்தி இல்லாத ராட்சசனே கிடையாது எல்லாம் ஓவர் ஈட்டிங் கொலஸ்ட்ரால் பிபிஐ கிடக்கு அத்தனை பேரையும் சொரக்கா உடைகிற மாதிரி பறங்கியா உடைகிற மாதிரி உடைச்சி போட்டாங்க என்ன ஆச்சான் வால்மீகி சொல்லார் ஒரு இடத்துல அந்த ராட்சசர்களை கொன்ற இடத்துல குருதி வெள்ளம் அதிகமாகி குரங்குகளுக்கு நிற்க முடியலையாம் இடுப்பு வரைக்கும் ரத்தம் அவங்களை ஆசியமா கொண்டு போறேன் அப்படி குரங்குகளால் இந்த ராவணனுடைய வரமெல்லாம் பாழாகும்படி சாபம் போட்டது யாரு நந்திதான் அப்போ ஒரு டைம் ப்ரிசைடிங் டைட்டியினுடைய பெருமையில முக்கால் குறையாம அவங்களுக்கு பிரதான வாகனங்களாகவோ அசிஸ்டண்ட்டாகவோ இருக்கிறவர்களுக்கு இருக்கும் அதுபோல் இங்கே அருணனுக்கு சூரியனுக்கு இருக்கிற மகிமையில தொண்ணூறு சதவீதத்துக்கு குறையாமல் இருக்குது அப்படிங்கிற ஸ்தாம் நாம் தாம் நாம் நிதி சூரியனுடைய தேஜஸை பற்றி சொல்லும்போது சூரியன் பூமியிலிருந்து ஒன்பது கோடியே முப்பது லட்சம் மைல் தள்ளி இருக்கிறான் ஒன்பது கோடியே முப்பது லட்சம் மைல் தள்ளி இருக்கு அங்கிருந்து அடிக்கிற வெயில் எப்படி இருக்குது பன்னெண்டு மணிக்கு அக்னி நட்சத்திரத்தில் நம்மளால கொடை போக முடியுதா இவ்வளவு தூரத்தை தாண்டி அந்த நெருப்பு வந்து அதை தான் சொல்றாரு வந்து அஹா உறுதியாக அசைக்க முடியாத தேஜசின் இருப்பிடமாய் இருக்கிறவரே சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றதும்னா சூரியனை வணங்குகிறோம் சூரியனை வணங்குகிறோம் யாரு அவர் ஹிந்து இல்லை ஐம்பெரும் காப்பியங்கள் எதுவுமே இந்து எழுதினது இல்லை சமண பௌத்தம புலவர்கள் எழுதினதுதான் அவர் சொல்றார் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் ஒரு இடத்துல சூரியனுடைய கோவிலுக்கு இளங்கோவடிகள் கொடுக்கிற பெயர் பாருங்க பகல்வாயில் உச்சி கீழான் கோட்டம் பகல்வாயில் உச்சி கீழான் கோட்டம் பகல்வாயில் என்றால் பகல் பொழுதிலே உச்சியிலிருந்து இந்த முழு உலகத்தையும் ஆழுகிற கீழான்னா உரிமை உள்ளவன் அர்த்தம் நிலக்கிழார்னு சொல்லுவாங்க நிலக்கிழார்னா ஜமீன்தார் ஜமீனா நிலம் ஜமீன்தார்னா லேண்ட்லாட் கிழான் என்றாலும் கிழவன் என்றாலும் உரியவன் உடையவன் அர்த்தம் திங்கட்கிழமை செவ்வாய் கிழமை அப்படின்னா அந்தந்த கிரகத்துக்கு உரிய நாள்னு அர்த்தம் திங்களுக்கு உரிய நாள் திங்கக்கிழமை செவ்வாய்க்கு உரிய நாள் செவ்வாய்க்கிழமை கிழமை என்பது உரிமை கிழவன் என்றால் உரியவன் அர்த்தம் இந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய கிழவனோட கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் தைரியமாக சொல்லலாம் அதாவது மாப்பிள்ளைக்கு நிறையா சொத்து இருந்தா என்னங்க கிழவன்னு சொன்னீங்க மாப்பிள்ளைக்கு பார்த்தா இருபத்தெட்டு வயசு தான் போகிறக்குன்னா கிழவுங்கிறதுக்கு பல அர்த்தம் வருகிறதுங்க நிறைய சொத்து உள்ளவர்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லலாம் தமிழில் வந்து அப்படி இருக்கு அது மாதிரி இங்கே உச்சிக்கு இழான்கிற உச்சியிலிருந்து அரசாட்சி செய்யக்கூடியவன் பூமிக்கு ராஜா ஒளிமண்டலத்துக்கு ராஜானு சொல்லி அழகாக பெயரிடுகிறார் ஸ்தாம் நாம் தாம் நாம் நிஜிர் யவன் அதுக்கு இருப்பிடமோ சகத் அகனு அனுருகு அவன் பவத்னா உங்களுடைய அகனுதேனா பாவங்களை அழிப்பதில் பாவங்களை ஒழிப்பதில் ஸ்தாத்தன ஈடுபடட்டும் நூத்தனக நூத்தனக அப்படின்னு சொன்ன நூத்தனம் என்ற சொல்லுக்கு புதுமை அர்த்தம் புது அர்த்தம் புது என்றால் அருணன் இப்பதான் காலங்காத்தாலே வந்திருக்கிறான் அதனால அவன் புது அருணன் வந்து உச்சி பொழுதுக்கு வரல இளம் அருணன் என்பதை நூத்தன்கிறான் இந்த அருணன் புது அருணன்னா அப்புறம் சாயந்தரத்துல வர்ற வந்து படை அருணன் ஆயிடுவானா அப்படின்னு கேள்வி கேட்க கூடாது என்ன உபனிஷதம் என்ன சொல்லுதுன்னா சூரியன் உதிப்பதும் இல்லை சூரியன் மறைவதும் இல்லை அது இருக்கும் இடத்தில் தான் இருக்கிறது பூமிதான் சுழல்கிறது அது தோன்றுவதும் மறைவதும் பகவத் அவதாரங்கள் போலே அப்படின்னு இப்போ சூரியன் உதிக்கிறான் மறைகிறான்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம கண்ணோட்டத்தில் தான் அப்படி சூரியன் என்றும் இருக்கிறான் அதுபோல கிருஷ்ணன் வந்து பிறந்தான் மறைந்தான் ராமன் பிறந்தான் மறைந்தான் இதெல்லாம் வந்து வெறும் பிரம்மை ராமனுக்கு தோற்றமும் இல்லை மறைவும் இல்லை பகவான் என்றென்றும் இருக்கிறான் வைகுண்டத்திலே ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் சகல் அவதாரங்களும் நிரந்தரமாக நிலை கொண்டிருக்கின்றன நம்ம கண்ணுக்கு ஒரு வெளிப்பாடு மேனிஃபெஸ்டேஷன் அவன் பிறப்பது போலே தோன்றுகிறான் மறைவது போலே செல்கிறார் அது எப்படிதானா அந்நாடும் சூரியன் வருவதும் போவதும் போலே என்று உபனிஷத்தில் சொல்லியிருக்கு பகவத் அவதாரங்களுடைய தோற்றமும் மறைவும் அன்றாடம் சூரியன் தோன்றுவதும் மறைவதும் போலே சூரியன் தோன்றுவதும் இல்லை அவன் மறைவதும் இல்லை அவர் என்றும் நிலையாகத்தான் இருக்கிறான் என்று உபனிஷன் சொல்லுகிறேன் அப்ப நூதன என்றால் இளைய அருணன் புதிய அருணன் நம்ம கண்ணோட்டத்திலே இளைய அருணன் இப்பதானே உதைச்சிருக்கிறான் நம்ம கண்ணோட்டத்திலே அவன் இளையவனாக இருக்கிறான் அருணனுக்கு இடுப்பு கீழ தொட அதனால வந்து அருணனுக்கு அனூருன்னு பேரு அந்த தொடணன் உங்களுக்கு மங்களங்களை செய்யட்டும் உங்கள் பாவங்களை இல்லாமல் ஆகட்டும் தொடையில்லாத அந்த அருணன் உங்களுக்கு கர்மா தொடுக்காதபடி பார்த்து கொள்ளட்டும் அப்படிங்கிற இந்த இடத்துல சூரியன் சம்பந்தப்பட்ட சில குறிப்புகள்ங்க சூரியனுக்கு உரிய உலோகம் தாமிரம் அவனுக்கு உரிய ரத்தனம் மாணிக்கம் உங்களுக்கு ஜாதகத்தில் சூரியனுடைய அமைப்பு நீங்க வந்து அவனுக்கு உரிய ரத்தனத்தை மோதிரமாக அணிஞ்சு கொள்ற மாதிரி இருக்கிறது என்று ஜோதிடர்கள் சொன்னால் நீங்க அணிய வேண்டியது மாணிக்கம் அவன் நிறம் உகந்த நிறம் சிவப்பு அவனுக்கு வாகனம் தேர் சில சமயங்கள்ல மயில் மீதும் போவான் வாசனை சூரியனுக்கு பிடிச்ச வாசனை என்னன்னா சந்தனம் சூரியனுக்கு படையல் பண்ணும்போது சந்தன பத்தி வச்சிங்கன்னா நல்லது சந்தனம் ஒரிஜினல் சந்தனத்தை உங்க கையால தேய்ச்சி உருட்டி அவனுக்கு படைச்சிங்கன்னா நல்லது நீங்க பாட்டுக்கு கடையில போய் சும்மா தொகையல் மாதிரி இவ்ளோ உருட்டி போன வைக்காதீங்க அது வந்து சந்தனமே இல்லை அது சும்மா டூப்ளிகேட்டு ஏதோ மரத்துல போட்டு எசன்ஸ போட்டு வாசனை கிடைப்பிட்றாங்க பகவானுக்கு சந்தனம் படைக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா ராகவேந்திரர் கைவலிக்க அரைச்ச மாதிரி நீங்க அரைச்சு ஏதோ கடுகளவோ மிளகு அளவோ நெல்லிக்காயவோ கொய்யா பழ அளவோ ஆரஞ்சு பழம் அளவோ நீங்க வைக்க வேண்டியது அந்த சந்தனம் அவனுக்கு சூரிய நாராயணனுக்கு மிகவும் உகந்தது அந்த வாசனை அவனுக்கு ரொம்ப இஷ்டமான அடுத்து சமித்து அவனுக்கு இஷ்டமான சமித்து இருக்கு ஏழு எருக்கலைகளை தலையில் வச்சு ஸ்நானம் பண்ணுவார்கள் அது சூரியனுக்கு இஷ்டமானதுன்னு முன்பே சொல்லியிருக்கிறேன் எருக்கலை வந்து அவனுக்கு உரிய சமைத்து அவனுக்கு இஷ்டமானது நீங்கள் பாட்டுக்கு துளசி தான் ரொம்ப புனிதமானதாச்சே அப்படின்னு சூரியனை கொண்டு சொல்லி துளசி வைக்காதீங்க சூரியனுக்கு பொறுத்தவரையில் இருக்கரை உகர்ந்தது அதாவது சூரியன் என்ற சிறு தெய்வத்துக்கு அவனுக்குள்ளே இருக்கிற நாராயணனுக்கு துளசி ஏற்க சுவை சுவைகளில் சூரியனுக்கு உரிய சுவை வந்து கார்ப்பு அதாவது ரொம்ப காரமான சுவை வந்து அவனுக்கு இஷ்டம் சூரியன் ரொம்ப அதிகமாக ஜாதகம் உள்ளவர்கள் உரப்பை ஸ்ட்ராங்காக விரும்பி சாப்பிடுவாங்க மூணாம் இடத்துல அவங்களுக்கு ராகு கீதை உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்க சாப்பிடும்போது நமக்கு கண்ணீர் வரும் அந்த மாதிரி மிளகாய் அப்படியே வெறும் பச்சை மிளகாய் அஞ்சாறு வச்சுக்கிட்டு சாதத்துக்கு தொட்டுக்கிறேன்னு நறுக்கு நறுக்குன்னு கிடைப்பாங்க அதை பார்க்குற போது நமக்கு கண்ணில் தண்ணி வரும் அவங்க ரொம்ப ஆனந்தமாக சாப்பிட்ருப்பாங்க ஆந்திர சில பேர் எனக்கு தெரியும் மிளகா பொடி அப்படியே எடுத்து எண்ணெய் கூட ஊற்ற ஊற்றாமல் இட்லிக்கு தொட்டுக்கிறவங்களா இருக்கிறான் அவ்வளோ தூரம் உறப்பு சாப்பிட்றவங்களா இருக்கிறான் அடுத்தது அவனுக்குரிய திசை திக்கு கிழக்கு கிழக்கு தான் அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு திசை உண்டு சூரியனுக்குரிய திசையானது கிழக்கு அதி தேவதை ஸ்ரீமன் நாராயணனே அவனுக்கு அதிதேவதை அந்த சூரியன் என்ற அந்த கிரகத்துக்கு அதி இதெல்லாம் அவனை பற்றிய பர்டிகுலர்ஸ் சரி இப்போ இன்னொரு பார்க்கலாம் ஆக்ராந்தியா வாக்கியமானும் பசுமிப ஹரினா வாககோ அக்ரியோ ஹரினாம் பிராமயந்தம் பக்ஷபாத்தா ஜகதி சமருச்சி இதில் பாருங்க சூரிய மண்டலத்திலே ஏராளமான கிரகங்கள் இருக்கின்றன செவ்வாய் இருக்கு புதன் இருக்கு வியாழன் இருக்கு சுக்கரன் இருக்கு ஆனா இந்த அருணனுக்கும் சூரிய பகவானுக்கும் ஜகதி சமருச்சி தான் பூமி மேலதான் பகவானே பூமி மேலதான் அக்கறையுள்ளவனாக இருக்கிறான் ஏன்னா ஆன்மீக விவசாயம் எந்த ஜென்மாவில நல்ல பலன் அளிக்கும்னு கேட்டா மனுஷென்மாவில தான் பலனளிக்கும் அதை விட உயர்ந்த ஜென்மாவா தேவ ஜென்மம் போயிடுதே அங்கே ஆத்ம ஞானத்துக்கு கிராக்கி இல்லை தேவர்கள் ஆகிட்டா அவங்களுக்கு ஆத்ம ஞானத்தில் நாட்டம் வர்றதில்லை அவங்க தங்களுடைய சரீரத்தை பார்த்து பார்த்து ரசிப்பார்களாம் தேவர்கள் முத முதல்ல தேவ அடைஞ்ச உடனே கண்ணாடியிலே தங்கள் முகத்தை பார்த்து அந்த அழகை பார்த்த சந்தோஷம் ஆர்ப்பரிப்பார்கள் ஆனந்தப்படுவார்கள் அவங்களுக்கு ஞானத்தை சுகபோகங்கள் பிரம்மலோகத்துக்கு ஒரு தடவை இங்கிருந்து ராஜாவிரதம் போயிருந்தான் அங்க ஒரு சங்கீத கச்சேரி நடந்துகிட்டு இருந்துச்சா அந்த சங்கீத கச்சேரி ரொம்ப அருமையா நடந்துகிட்டு இருந்தது அந்த சங்கீதமானது எவ்வளவு இன்பமா இருந்ததுனா அந்த பாட்டு முடிஞ்ச பிறகு இவன் பிரம்மா கிட்ட நான் எதுக்காக வந்திருக்கிறேன்னா என் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை வேணுங்கிறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு அதுக்கு பிரம்மா சொன்னாராம் எதுக்குப்பா எந்தெந்த மாப்பிள்ளை நீ மனசில் வச்சிருக்கேன் அவன் சில ராஜாக்கள் பேரை சொன்னான் அவன் சொன்னால் நீ சொன்ன ராஜாக்கள்லாம் நீ பிரம்மலோகத்துக்கு வந்தபோது தான் இருந்தாங்க இந்த பாட்டு கச்சேரி நடக்கும்போதே அவங்க செத்து அந்த யுகமே முடிஞ்சு போச்சு இப்போ அடுத்த யுகம் ஆரம்பிச்சிருச்சு நீ சொல்கிற மாப்பிள்ளை யாருமே அந்த உலகத்தில் உயிரோடு இல்லை அப்படின்னு என்ன எப்படி சொல்றீங்கன்னா இந்த பிரம்மலோகத்தில் இருக்கிற சங்கீத கச்சேரி கேட்டா அப்படித்தான் நேரம் போறதே தெரியாது சாதாரண சினிமா பாக்குற போது நேரம் போறது தெரிகிறது இல்லையே அது மாதிரி பிரம்மலோகத்தில் ஆண்டுகள் யுகங்களே மாறி போகுமா அவ்வளவு இந்த பிரம்மா ஆனந்தமா அத கேட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்புறம் கடைசியில வந்து அப்புறம் நான் பண்றது என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை யாருனா அப்ப பிரம்மா சொன்னாரு இப்போ உன் பொண்ணுக்கு ஏற்ற மாப்பிள்ளை யாருனா பலராமன் கிருஷ்ணனுடைய அண்ணனா பிறந்திருக்கிறான் யாதவ இனத்துல இது வந்து என்ன யுகம்னா துவாபர யுகம் நீ முந்தின யுகத்துல இங்க வந்த துவாபர யுகத்தில ஆம்பிளைங்க கூட்ட கூட்டையா இருப்பாங்க உன் பொண்ணை கொண்டு போய் நிப்பாட்டினா மாப்பிள்ளையை போல ரெண்டு பொங்கு உயரம் இருப்பான் ஆனா எனக்கு தெரிஞ்சு உன் பொண்ணுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவு தேஜஸ் உள்ள மாப்பிள்ள அவன் நீ நேர்ல போய் பார்த்து பேசி அவன் என்ன சொல்றான்னு பாப்பா அப்பா உன் பொண்ணுமா இறங்கி வந்தாங்க பிரம்மலோகத்திலிருந்து அவங்கள பார்த்தா இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் பே பிசேசம் மாதிரி இருக்குது அப்பா பதினாலு அடி உயரமும் இருக்கிறாரு பொண்ணு பதிமூணு அடி உயரமும் இருக்குது இங்கே பலராமன் மொத்தமே ஆறு அடி உயரம் தான் இது என்னது ஒரு ஆணும் பொண்ணுமா இங்கே இருந்தால் வர்றாங்கன்னு பார்த்தா பலராமன் யார் அப்படின்னு அட்ரெஸ் விசாரிச்சுட்டு பலராமன் கிட்ட வந்து இந்த விஷயத்தை போகிறான்னு சொன்னோம் பலராமன் பார்த்தான் பலராமன் சாட்சாத் பெருமாளுடைய அம்சாவதாரம் இல்லையா அதுக்கேன்னா பொண்ணு கொஞ்சம் உயரம் உழவுதானே எதுக்கு இந்த கலப்பை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு இந்த கலப்பை அந்த பொண்ணு கழுத்தில் மாட்டி ஒரு வீடுதான் என்னாச்சு இவனுடைய யோக மகிமையினாலே அவருடைய முதுகலும் முப்பத்தி மூணு ஏலும் செங்க ஆகி இவன் ஆரியகால உயரம்னா பொண்ணு அஞ்சடி பத்தங்கலம் ஆகி போயிடுச்சு அவ்வளவுதான் போதுமா இல்லைன்னு குள்ளமாக்குறமா அப்படின்னா அப்பா சாமி வச்சுக்கையா என் பொண்ண கண்களாக பாத்துக்க இனிமே சங்கீத கச்சேரிக்கே போக மாட்டேன் நானே அப்படின்னு ஒரே எதுக்கு சொல்ல வரேன்னு இந்த மாதிரி மற்ற லோகங்களுக்கு போனா அங்க செவி இன்பம் கண்ணின்பம் என்று புல இன்பங்களிலே ஆத்மா மூழ்கி நேரம் போவது தெரியாமல் காலம் போவது தெரியாமல் வீணே கழிக்கிறார்கள் ஆனா மனுஷ லோகத்துலதான் பகவான் என்ன வச்சிருக்கிறான் கரெக்டா வந்து மணிப்பிரவாலமா முத்து மாலை மாதிரி ஒரு இன்பம் ஒரு துன்பம் ஒரு துன்பம் ஒரு இன்பம் மாறி மாறி வச்சிருக்கான் இவ எங்க தன்ன மறக்கிறது இட்லி ரொம்ப நல்லா இருக்க அப்படின்னு சட்டி தொட்டு சாப்பிடும் போத பொறையுக்கி தின் இட்லியை கி போடுறான் ஒரு இன்பம் ஒரு துன்பம் அப்படி ஆகி போகுது நல்ல ஆனந்தமாக சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கிற போதே பின்னால் இருந்தால் யோ தலையை வெட்டியா அப்படிங்கிறான் தலையை வெட்டியா ஒரு தலை நான் வெட்டிடுவேன் அப்படிங்கிறான் அங்கே ஒரு சினிமா நடந்துகிட்டு இருக்கும் இங்கே ஒரு சினிமா நடந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு இன்பம் ஒரு துன்பம் ஒரு எக்ஸிபிஷனுக்கு போய் ஜாலியாக பார்த்துட்டு வர்றாங்க ஒரே ஆனந்தம் குடும்பத்தில் பிள்ளைகள்லாம் வந்து தரமான பார்த்து அப்பா உங்களை மாதிரி நல்ல அப்பா யாருக்குமே கிடைக்காது கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க எல்லா ஸ்டாலுக்கும் கூட்டிகிட்டு போனீங்க இந்த மாதிரி அப்பா தான் எனக்கு வேணும்னு சொல்லி அவங்க சொல்கிறத கேட்டு இவருக்கு ஆனந்தம் பிரச்சிக்கிச்சு சரிவா ஆட்டோவில் போகிறான்னு பார்த்தா பரிசாக காணும் எவனோ லாவிட்டான் ஒரு இன்பம் ஒரு துன்பம் இப்படி வாழ்க்கையில் ரெண்டுமே கலந்து கலந்து வரும்போது மனுஷனுக்கு ஆணவம் எங்கே வர முடியும் நிறைய பணத்தை கொடுக்குறான் ஆனால் அந்த குடும்பத்தில் பிரச்சனையை கொடுத்துட்றான் நல்ல அழகை கொடுத்துட்றான் மாப்பிளையை காணாமல் அப்பா அலையாளர்கள் அலையிறாரு இப்படி ஏதாவது ஒரு சிக்கல் வச்சுருதுனால மனிதனுடைய மனமானது நிலைதடுமாறாதபடி இன்பமும் துன்பமும் சமத்துவமாக வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பூமியில் இருக்கிறவனுக்கு தான் ஆன்மீகத்தை பற்றி சொன்னால் மண்டல ஏறும் அந்த பூமியிலேயே ஐம்பது பேர் தான் வர்றாங்க உன்னியாசத்துக்கு நீதி பேர் மண்டல ஏற மாட்டேங்குது அப்போது என்னடா காரணம்னா அங்கே கொஞ்சம் இன்பம் ஜாஸ்தியாக போச்சு அது இந்த ப்ரொபோஷன் தராசு இந்த போக இறங்கிட்டு அவங்களும் வந்துடுவாங்க இது என்ன செய்தின்னு இந்த பூமியில் இருக்கிற மனிதர்கள் ஆன்மீகத்தை பற்றி கவலைப்படுவார்கள் கடை தேறுவார்கள் என்ற நம்பிக்கையிலே பகவானுக்கு எப்ப பார்த்தாலும் மனுஷால் மேல பிரியமாம் கவனம் போறான் இங்கதான் பூமி மேலதான் இருக்கும் எந்த ஊர்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு யாரை திருத்தலாம் யார எப்படி ஷேப் ஆகலாம்னு சொல்லி சதா அக்கறையா இருந்தான் அதான் இங்க சொல்ற ஜகதி சமருச்சியே இந்த அருணனானவன் உலகத்தில் இருக்கிற அனைவரும் வாழ வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தோடு சதா சர்வகாலமும் அவர்களையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறான் அவன் வானவீதியிலே வருகிற போது இந்த சூரியனுடைய ஒளியோ ரதத்தினுடைய நிழலோ யார் படுகிறதோ அவர்களெல்லாம் சேமமடையட்டும் என்று அனைவரும் வாழ்த்திய வண்ணமாக வருகிறான் அதனால அருணனுடைய மனசு ரொம்ப நல்ல மனசு அவனை குறைவா நினைக்காதீங்க அந்த அருணன் பார்த்து ஒரு கும்பிடு போட்டீங்கன்னா சூரியன் ஒரு வரம் கொடுப்பான் அருணனும் ஒரு வரம் கொடுப்பான் அதையும் வாங்கிட்டு வாங்கல ஏன் ஒரு வரத்தோடு நின்று சொல்ற சர்வ கர்ம ஏக சாட்சிங்கிறான் அவனை போய் கும்பிட சொல்றீங்களே அவன்கிட்ட போய் வரம் வாங்க சொல்றீங்களே என்னுடைய கோரிக்கை என்னன்னு தெரியுமா என்னுடைய பிளஸ் தெரியுமா மைனஸ் தெரியுமா அப்படி நினைக்காதீங்க உங்க கர்மா அனைத்தையும் அவன் அறிவான் நீங்க வந்து என்னுடைய பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு நான் எப்படி சொல்லுவேன் அது பெரிய கதை அந்த கதையை நான் சொல்லி முடிகிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக கேட்பீங்களோ என்ன போ நீங்கள் போய் அருணன்ட் சொன்னான்னு சொல்லுவான் அப்போ உன் கதை ஒன்றுமே நீ சொல்ல வேண்டாம் எல்லாம் தெரியும் இன்னைக்கு காலையில் குளிச்சுக்கிட்டு இருக்கிற போது மூஞ்சிக்கு சோப்பு போட்டு நெஞ்சுக்கு சோப்பு போட்டு பார்த்தா தண்ணி நின்று போச்சு நீதி எல்லாம் ஊற்றி கழுவுறதுக்கு தண்ணி இல்லை என்ன பண்ணேன் துண்டை வச்சு துடைச்சிட்டு வந்துட்டேன் அந்த கதை யாருக்கும் தெரியாது பாத்ரூம்குள்ள உனக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கும் தெரியும் அதை நான் பார்த்துருக்கிறேன் அதனால எனக்கு தெரியாமல் நீ ஒரு காரியமும் செய்ய முடியாது உன் கதை முழுக்க எனக்கு தெரியும்டா நீ சொல்ல என்று நம்முடைய கோரிக்கைகளையும் குறைகளையும் முன்கூட்டியே அறிந்து வைத்திருக்கிற பரமாத்மாவுக்கு நிகரானவன் சர்வ கர்ம ஏகசாட்சி அதனால அவன் நீங்க தொழலாம் சத்ரு நேத்திர சுருத்தினான் அப்படின்னு கருடால்வார இங்கு சொல்றதுனாலே இங்கு தீயவர்களை ஒடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காகவாவது கருடன் வந்து சில இனத்தாரை அழிக்கிறான் அருணனுக்கு எல்லாரும் வேண்டியவர்களே எல்லாரும் பந்துக்களே என்கிற பாவனை இருக்க அவஜயதி சமயப்பி ஸ்தாம் நாம் தாம் நாம் நிதி அஹாம் நீங்கள் அவங்கிட்ட வாங்குகிற வரமெல்லாம் ஸ்தாம் நாம் தாம் நாம் நிதி என்பதனாலே உறுதியான தேஜசருடைய நிலைக்களம் என்பதாலே அவன் கொடுக்கிற வரம் நிலைத்த வரமாக அழியா வரமாக இருக்கும் நீடித்த வரமாக இருக்கும் இன்றிருந்து நாளை அழியக்கூடிய செல்வங்களை அவன் தருவதில்லை என்கிறான் சபத் அகனு தேகாத் அனுருகு உங்களுக்கு நல்லது செய்யட்டும்னு சொல்றதுக்கு முன்னால உங்க பாவங்களை போ போகட்டும்ங்கிற நமக்கு நல்லது வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னடா மைனஸ் கேக்கப்பட்ட மைனஸ் வந்து பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கு உங்க பாவங்கள் போனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துரும் அதனால பாவங்கள் போறதான் முக்கியமாக இப்போ வேண்டியது என்று இந்த அளவிலே இதை நிறுத்திக்கொண்டு இன்றைய உபயதாரர்களான வைஷால்புரிய திருமதி கே லட்சுமிபாய்யா மேரவர்களுக்கும் திருமதி அலமேறு புருஷோத்தம் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுமும் நாளைக்கு வந்து சுதர்சன சதகம் ஆரம்பிக்கிறவங்க புத்தகம் வந்துருச்சு திரு மாரியப்பன் அவரிடம் பணம் கொடுத்தவங்கனா புஸ்தகம் வாங்கிக்கலாம் இன்னும் புத்தகத்துக்கு பணம் கொடுக்காதவங்க அடுத்த செட்டுக்கு வேணா அறுபது ரூபா கொடுங்க ஒரு பொறுமையாக தான் வாங்கி தருவேன் எனவே நாளைக்கு நண்பர்களும் சொல்லி சுதர்சன சதகம் முதல் நாளுக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன் மற்றபடி எல்லா நாளும் எல்லா சொற்பொழிவுகளும் என்றும் போல் நடைபெறும் வண்டிக் கிழமை ராமாயணத்தன லட்சுமி சகசனம் ஞாயிற்றுக்கிழமை நாராயணம் செவ்வாய் சூரிய சகசனம் மீண்டும் அடுத்த புதன்களுமே இங்கே சூரிய சதரத்துக்காக சந்திப்போம் ஜெய்